ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராதங்கர தலைப்பிலே ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவத்தை விரிவாகப் பார்த்துன்னு வரும் அதிலே ஒரு சரித்திரம் புராணத்திலிருந்து பார்த்துன்னு வரும் அதிலே ருச்சிங்கர ரிஷிக்கு பித்திருக்கள் நல்லதை எடுத்து சொல்கிற உபதேசம் பண்ணுற அதை ஒட்டி கீதையில் பகவான் ஈஸ் அர்ஜுனனுக்கு சொன்னதை பார்த்தனு வரப்போ ஞானத்தை அடையிறதுக்கு ரொம்ப அபியாசம் வேணும் அபியாசம் பண்ணி முயற்சி பண்ணி அந்த ஞானத்தை அடையணும் அது சாமானிய விஷயம் இல்லை அப்படின்னு அபியாசே பியசமர்த்தோசி மத்கர்ம பரமோபவ மதர்த்தமபி கர்மானி குருவன் சித்திம் அவாப்சியசி அந்த அளவுக்கு உனக்கு மனசு பக்குவம் இல்லைன்னா மத்கர்ம பரமோபவ நான் சொன்ன கர்மாக்களே நீ செய்துன்னு வா மதர்த்தமபி கர்மானே குருவன் சித்திம் அவாப்யசி அந்த கர்மாவை அந்த கர்மஃபலனே எங்கிட்ட ஒப்படைச்சுடும் அப்படிதானே சங்கல்பமே அப்படிதானே பண்ணுறோம் மமோ பாத்த சமஸ்துரிதக் கஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன அர்த்தம் இதற்கு அப்படின்னா மம உபாத்த சமஸ்துரித கஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஈஸ்வரனுடைய திருப்திக்காக நான் இந்த கர்மாவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஈஸ்வரனுடைய திருப்திக்கு ஒரு துவாரம் வேணும் ஒரு வழி வேணும் என்னென்னா மம உபாத்த சமஸ்துரித துரிதங்கள் போகணும் துரிதம்னா பாபங்கள் அந்த பாபம் போகணும் அந்த பாபம் எங்கே இருக்குது அப்படின்னா தேகத்தில் ஒட்டின்னு இருக்குது அப்படின்னு கூடாது மனசில் ஒட்டின்னு மனசுங்கிறது ஒரு கண்ணாடி கண்ணாடியிலே நாம் முகம் பார்த்தால் பல முகம் தெரியணும் மேலே புழுதி படிஞ்சிருந்ததுன்னா முகம் தெரியாது கண்ணாடியில் பார்த்தா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புழுதியை தொடக்கணும் அந்த புழுதி மாதிரி தான் நம்முடைய பாபங்கள் பாபங்கள் மனசை மனசுங்கிற கண்ணாடியை மறைச்சுன்னு அந்த புழுதியை தொடச்சுட்டால் முகம் பழிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறது மாதிரி மனசில் ஒட்டின்னு இருக்கு இந்த பாபம் அந்த பாபம் போகணும் அந்த பாபம் எப்படி போகும் அப்படின்னா ஈஸ்வரனுடைய பிரீத்தி இருந்தால் போயிடும் எனக்கு எல்லா பாபங்களும் போகணும் அந்த பாபம் எங்கே இருந்து வந்தது அப்படின்னா எவ்வளவோ ஜென்மாவில் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அடைஞ்சிருக்கு ரொம்ப நாள் பூட்டியே வச்சிருந்தா வீட்டை அப்புறம் ஒரு நாளைக்கு திறந்துன்னு போனால் இங்கே கண்ணாடி மாட்டியிருக்கு அப்படின்னா ரொம்ப நாளாக படிஞ்சு படிஞ்சு படிஞ்சு புழுதி ஒட்டின் ஒரே நாளில் ஒட்டின்ண்டதா புழுதி இல்லை ரொம்ப நாளாக உபயோகப்படுத்தாதனால ஒட்டின் இருக்கு தொடைக்காதனால ஒட்டின்னு மாதிரி எவ்வளவோ ஜென்மாவாக செய்த இந்த பாபங்கள் ஒட்டின்ிருக்கு பூர்வ எவ்வளவோ ஜென்மாக்களில் செய்தது தான் உப்பாத்தன்னு சேர்த்தது முன்ன சேர்த்த சமஸ்த அனைத்து விதமான துரித பாபங்கள் அந்த பாபங்களுடைய க்ஷயம் நாசம் ஏற்படுறதின் மூலமாக ஈஸ்வர பிரீத்தியானது எனக்கு கிடைக்கணும் அந்த ஈஸ்வர பிரீத்தி கிடைக்கிறதுக்காக நான் இந்த கர்மாவை பண்ணுறேன் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணுன்னு பகவான் சொல்கிறேன் மதர்த்தமபி கர்மானே குறுவன் சித்தி எனக்காக கர்மாக்களை பண்ணி இந்த ஜானத்தை நீ அடையணும் சித்தி சித்தின்னா அனிமாதிரி அஷ்ட சித்தின்னு எடுத்துக்க கூடாது சித்தகான்னு பேர் சித்தகான்னா ஜானத்தை அடையிறது ஞானத்தை அடைஞ்சவருக்கு சித்தர்ன்னு சொல்கிறோம் சித்தர் அப்படின்னு சொல்கிறோம் சித்தருங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை தான் சித்தஹா அப்படின்னா ஞானத்தை அடைந்தவர் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் ஆராதனை எல்லாம் பண்ணும் பொழுது சித்தங்கதா அப்படின்னு சொல்கிறோம் சொல்லப்படாது ஆராதனை சித்திங்கதான்னா சித்தி அனிமாதி அஷ்டசித்தியை அடைஞ்சவர்னு அர்த்தம் சித்தங்கதான்னா சித்தங்கதான்னா ஞானத்தை அடைஞ்சவர்னு அர்த்தம் சித்தங்கதான்னு சொல்லணும் ஞானிகளை இந்த அனிமா அனிமாதி அஷ்டசித்தியை அடைஞ்சவர் அப்படின்னு நாம் சொன்னால் அது சாம்சாரிகமான பலத்து தான் கொடுக்கும் திரும்பவும் அவர்களுக்கு பிறப்புங்கிறது வந்துடும் அனிமாதி அஷ்டசித்தி சாஸ்வதமான பலன் அதுவும் ஒரு நாளைக்கு அழியக்கூடிய விஷயம் ஞானம் ஒன்று தான் அழியாத விஷயம் அதனால சித்தங்கதா அப்படின்னு சொல்ற அந்த சித்திய அந்த சித்த சித்தனாக நீ ஆயிடுவே அப்படின்னு பகவான் சொல்கிறார் அந்த கர்மாவை நாள் கர்மாவை பண்ணி அப்படி எனக்காக நீ கர்மாவை பண்ணி என்னிடத்துல நீ ஒப்படைச்சுடும் நான் உனக்கு அனுகிரகம் அப்படின்னு சொல்கிற அதற்கும் ரொம்ப பக்குவம் வேணும் நீ நிறையா சம்பாதி கோட்டி கணக்கில் சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துடும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் கொடுக்க தோணுமோ தோணாது அது மாதிரி இருக்குது அப்படியே உனக்கு ஈடுபாடு வராது அதுவும் முடியலன்னா நீ பண்ண வேண்டியதை செய்துண்டே இருன்னார் பகவான் நீ செய்ய வேண்டியதை செய்துண்டே இரு உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் சொல்கிற கீதேல் அது மாதிரி பிதர்கள் சொல்கிற ருச்சிக்கு நீ சொல்கிறது ரொம்ப உண்மையான விஷயம் பாஸ்தவமான விஷயம் யுத்தம் பிராலனம் கருத்தும் ஆத்மனோபி யதேந்திரியை கிள்து நோபாயமார்க்கோயம் யத்தம் புத்திர வர்த்தசே அந்த அளவுக்கு உனக்கு இன்னும் பக்குவம் வரல ஆகையினாலே நீ செய்ய வேண்டியது இன்னும் நிறைய பாக்கி இருக்கு நீ அதை செய்யணும் ஆகையினாலே நீ செய்ய வேண்டியதை செய் எழுந்துரு முதல்ல ஒரு நல்ல கன்னிக்கையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணத்தை பண்ணிண்டு நீ கர்மாவை பண்ணிண்டே கர்மா ஒன்றை விட்டுடும் நீ கர்மாவை விடப்படாது கர்மா உன்னை விடும் அப்படிதான ஞானிகளாக இருந்தாலும் கூட அவர்களை செய்ய வேண்டியதை செய்துண்டே வருவான் அந்த கர்மா அவர்களை விடும் கர்மா இவன் செய்ய வேண்டியதை பூரா நிறுத்திவிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் இனி எனக்கு ஞானந்தான் பாக்கின்னு காத்துட்டு இருக்கக்கூடாது ஞானமுங்கிறது கடையில் வாங்கிற வஸ்துவா இல்லை ரொம்ப கஷ்டம் அது செய்ய வேண்டியதை செய்யணும் நீ செய்துண்டே இரு கர்மாவே உன்னை விட்டுட்டு போயிடும் அப்படி எப்ப போகிறதோ அப்போ நீ ஞானத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டே ஆத்மாவை நீ அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம் நீ இப்படி உட்காண்டிருக்க கூடாது எழுந்துருன்னா பித்திருக்கள் எழுந்துரு போய் கல்யாணத்தை பண்ணிக்கோ அதற்குத்தான் நாங்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் தேவதைகளுக்குன்னு செய்ய வேண்டியது இருக்குது பித்திருக்களுக்குன்னு செய்ய வேண்டியது இருக்குது பின்னா எங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற கர்மாவை வாங்கிண்டு இந்த ஐகிகமான பலத்தை கொடுக்கறது மட்டும் எங்களுடைய காரியம் நினச்சிட்டுருக்கியா புத்திரன் குழந்தைகள் ஐஸ்வர்யம் சுகம் இதை கொடுக்கறது மட்டுமே எங்களுடைய காரியம் இல்லை உனக்கு அடுத்த பிறவியே இல்லாமல் அனுகிரகம் பண்ணுற வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் பார்த்துப்போம் நீ செய்ய வேண்டியதை செய் எல்லாத்தையும் செய்துவிட்டோ ஈஸ்வரனுடைய அர்ப்பணம் பண்ணிட்டோம் நீ உபனிஷதர்த்தங்களையும் படிச்சுண்டேவா உனக்கு எங்களுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு இந்த ஜானமானது கிடைக்கும் அப்படின்னு பித்திருக்கள் ரொம்ப அனுகிரகம் பண்ணி அவருக்கு எடுத்து சொல்கிற மேற்கொண்டு நிறையா சொல்கிறா பித்தர்கள் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்